வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இஸ்லாமிய வருட பிறப்பு நாட்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோபுரம் தொடக்க விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போஸ்ஸோவினா மீதான ஆஸ்திரியாவின் கட்டுப்பாட்டை செர்பியா ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா டானிஷ் மேற்கிந்திய தீவுகளை டென்மார்க்கிடமிருந்து இருபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விலைக்கு வாங்கியது பின்னர் அந்த தீவுகளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்ஜின் அயர்லன்ஸ் அமெரிக்க கன்னி தீவுகள் என பெயர் மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் பகலொலி சேமிப்பு நேரம் முதல் தடவையாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிகர குவாவின் தலைநகரமான மனா குவாவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூனிவார்க் ஒன்று என்ற முதலாவது அமெரிக்காவின் வர்த்தக கணினி அந்நாட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பத்தின் பதினான்காவது தலாயிலாமா டென்சின் கியாட்ஸோ எல்லை கடந்து இந்தியாவினில் நுழைந்து அரசியல் தஞ்சம் கோரினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி பிரிட்டிஷ் படையினர் மால்டாவை விட்டு விலகினர் மால்டா விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய அமைதிப்படை இலங்கையிலிருந்து முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு கூகுள் நிறுவனம் 1 ஜிகாபைட் கொள்ளளவு கொண்ட ஜிமெயிலினை அறிமுகம் செய்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் லூனா பத்து விண்கலம் சந்திரனை நோக்கி ஏவப்பட்டது இதுவே சந்திரனின் சுற்றுவட்டத்தை வளம் வந்த முதலாவது விண்கலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனிரெண்டு ஆண்டுகள் விண்வெளியில் இருந்துவிட்டு எக்ஸ்பிளோரர் ஒன்று விண்கலம் பூமியின் வளிமண்டல பாதைக்குள் நுழைந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜோசப் ஹேடன் மேர்க்கத்திய இசையறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இராம அரங்கண்ணல் தமிழக எழுத்தாளர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்லோ ரூபியா நோபல் பரிசு பெற்ற இத்தாலி நாட்டவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜார்ஜியன் நாட்காட்டிப்படி சர் ஐசக் நியூட்டன் அறிவியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஹென்ரி மார்டின் ஈழத்தின் தமிழ் எழுத்தாளர் ஓவியர் மற்றும் மத பிரச்சாரகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எமில் பேஹரிங் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹான்ஸ் ஃபிஷர் இவரும் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கிளிஃபோர்ட் ஷல் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இவர் இந்நாளின் சிறப்புகள் மால்டா விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே